வியாசாய விஷ்ணு ரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோவை பிரம்மநிதையே வாசிஷ்டாய நமோ நம வசிஷ்டருடைய குலத்திலே உதித்தவராய் பராசரருடைய திருக்குமாரராக வேதவியாசர் வாழ்ந்திருந்தார் அவர் எழுதிய மகாபாரதம் நம் அனைவருக்கும் ஓர் அருமருந்து சம்சாரம் என்னும் பெருங்கடலிலே விழுந்து நோவுபட்டுக் கொண்டிருக்கிறோம் எது தர்மம் எது அதம் தெரியாமல் திகைத்து போய் கிடக்கிறோம் இப்படி திகைத்திருக்கிற நமக்கு தெளிவு ஏற்படுத்துவதற்காகவே வேதவியாசர் மகாபாரதத்தை எழுதினார் அதிலே யக்ஷப் பிரஷ்னம் ஒரு முக்கியமான கேள்விகள் தர்மபுத்தனுடைய தம்பிகளெல்லாம் தண்ணீர் குடிக்க போய் அந்த குளத்திலே தண்ணீர் எடுக்கும் போது யக்ஷன் ஒருத்தன் தடுத்தான் இது நான் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் கூறினால்தான் நீங்கள் தண்ணீர் குடிக்கலாம் ஆனால் எக்ஷன் கூறியதும் மதிக்காமல் இவனார் நம்மை தடுக்க என்று தம்பிகள் ஒவ்வொருத்தரும் தண்ணீர் குடிக்க போய் மயங்கி உயிரிழந்த நிலையிலே கீழே விழுந்தார்கள் கடைசியாக தர்மபுத்திரன் வந்தான் அவனும் தண்ணீர் குடிக்க போனபோது யக்ஷன் தடுத்தான் என் கேள்விகளுக்கு பதில் கூறு என்றான் இயன்றால் சொல்கிறேன் கேள் என்று தர்மபுத்திரன் ஏற்றுக்கொள்ள ஒரு ஒரு கேள்வியாக எக்ஷம் கேட்க ஆரம்பித்தான் ஒன்றொன்றுமே தர்மத்தை பற்றிய கேள்விகள் இந்த லோக பற்றியும் இங்கே கடைப்பிடிக்க வேண்டிய தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் ஆகிய நாலு புருஷார்த்தங்கள் அடையப்பட வேண்டியதை பற்றியும் இல்லறத்தில் எப்படி இருக்க வேண்டும் பிரம்மச்சாரி எப்படி வாழ வேண்டும் சன்னியாசி எப்படி இருக்க வேண்டும் பேச்செப்படி நினைவெப்படி செயல் எப்படி தியாகம் யாது விரதம் யாது சத்தியமேது தானமேது என்னென்ன நாம தெரிந்து கொள்ள வேண்டுமோ அனைத்து கேள்விகளும் கேட்கப்பட்டன பொறுமையோடு தர்மபுத்திரன் பார்க்க போறது கடைசி கல்வி நூத்தி இருபத்தி நாலாவது கல்வி அந்த கேள்விக்குண்டான பதில சொல்லுறேன் நீண்ட பதில் அந்த பதில பார்த்துருவோம் ஆனால் அத்தோட இது முடிஞ்சுடல அதற்கப்புறம் சரிது பொழுது நாம் பார்க்க வேண்டும் இன்னைக்கு இந்த கேள்வி முடிஞ்சிட்டா கூட இதுக்கப்புறம் ஒரு பத்து பதினஞ்சு ஸ்லோகங்கள் மட்டும் தான் தட்டு அவன் அந்த எக்ஷன் கேட்டதுக்கு என்ன பண்ணி காமிச்சாங்க சராசனுடைய தனித்தட்டு வியந்து போனான் எக்ஷன் நீ நூத்தி இருபத்தி நாலு பதில் நல்ல ஜானு புரிஞ்சுட்டேன் தர்மபுத்திரா ஆனா நான் கடைசியாக கேட்டது நடைமுறைப்படுத்தினேன் என்று மெச்சி தான் யாருங்கிறத வெளிப்படுத்தி காட்டினது யக்ஷன் அல்ல தர்ம தேவதையே தான் இங்கே யக்ஷனாக வந்தான் தர்ம தேவதை யம தர்மராஜன் தர்மபுத்தரனுடைய திருத்தந்தையார் அவரேதான் கொக்கு வடிவத்தில் எக்ஷ வடிவத்தில் இருந்து இத்தனை கேள்விகளின் கேட்டு பதில் பெற்றார் அவரே எதிர்பார்க்காதவண்ண கடைசியா தர்மபுத்திரன் பண்ணி காட்டினான் அதை இன்னைக்கு சொல்லப்படுதில் இருபத்தி நாலாவது கேள்விய பார்த்துப்போம் அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார்னு பார்க்கணும் என்னென்ன வரங்களை பெற்றுண்டார்னு பார்க்க வேணும் கடைசியாக இத கேக்கிறவாளுக்கு பலஸ்ருதி என்ன என்ன பலம் கிடைக்கும் என்பதோட இந்த எக்ஷ பிரஸ்னம் முடிவுக்கு வரும் தற்போது பார்க்க வேண்டியது நூத்தி இருபத்தி நாலாவது கேள்வி இதுக்கு முன் கேள்வியில் என்ன பார்த்தோம் யார் புருஷன் என்று கொண்டாடப்படுகிறான் உடையவன் யாரோ யார் தன்னுடைய புண்ணிய கர்மங்களை பற்றின புகழ் உரைகள் சிக்கட்டும் பரவ அது கடந்த காலம் நிகழ்காலம் வருங்காலம் எப்போதும் பரவி இருக்கிறதோ அவன்தான் புருஷன் என்று கொண்டாடப்படுகிறான் நம்மாழ்வாருடைய கதையை கோடி காட்டியிருந்தேன் இந்த பாடல் நம்மாழ்வாரை பற்றியது அவருடைய சீடரான மதுரகவி ஆழ்வார் பாடினது கண்ணினின் சிறுத்தாம்புன்ற அற்புதமான பிரபந்தம் பதினோரே பாசரங்கள் தான் இந்த பாட்டை பத்தி ஒரு தனியன் இந்த பாட்டின் பெருமை சொல்லக்கூடியது அவிதித விஷயாந்தர சகாரேர் உபனிஷதாம் உபதானமாத்திர போத உணவசாத் கதேகசேஷி மதுரகவி ஹிரதயே மமாவிரஸ்து வேறொன்னு நானரியேன் வேதம் தமிழம் ஆறன் ஷடகோபன் வன்குருகூர் ஏரெங்கல் வாழ்வாமென் நேற்று மதுரகவியார் எம்ஐ ஆழ்வார் அவரே ஆரன் நம்மாழ்வாரத் தவறு அத்தொரு தெய்வம் கிடையாது என்றிருந்தாரே மதுரகவிகள் அவரையே தெய்வமாக பற்றுவோம் அப்படி என்ன மதுரவிகள் நம்மாழ்வாருக்கு செய்தார் அவரே சொல்லுகிறார் கண்டுகொண்டன்னைக் காய்மாறப்பினான் பண்டவல் வினை பாத்தி அருளினான் என் திசையும் அரிய எம்புகேன் ஒண்டமிழ் சடகோபன் அருளையே அருள் கொண்டாடும் அடியவரின் புற அருளினான் அவ்வருமரையின் பொருள் அருள் கொண்ட தமிழ் பாடினான் அருகண்டீர் இவ்வுலகினில் நிக்கதே இந்த உலகத்தை காட்டிலும் எது பெரியது தெரியுமோ நம்மாழ்வாருடைய அருள் அவருடைய புகழ லோகம் முழுக்க பரவ செய்ய போறேன் என் திசையும் அரிய எம்புகேன் எட்டு திக்கில் சொல்லப் போகிறேன் வடக்கும் தெற்கும் கிழக்கும் மேற்கும் நான்கு திக்குகள் வடகிழக்கும் வட மேற்கும் தென்கிழக்கும் தென் மேற்கும் நான்கு விதிக்குகள் நாலு நாலு எட்டு எட்டு திக்கிலும் போய் சொல்ல போறேன்டைய பாசரங்களை எல்லாம் ஓலச்சுவடி எழுத்தாணி மூலம் எழுகின்றார் பல்லக்கில் ஏற்றினார் பல்லக்க சுமந்து கொண்டு மதுரப்பட்டணத்துக்கு வந்தார் நம்மாழ்வார் எழுந்தருளி இருந்தது அழ்வார் திருநகரி திருநெல்வேலியிலிருந்து சீவை குண்டம் சீவை குண்டத்துக்கு பக்கத்தில் இருக்கிற அழ்வார் திருநகரி அங்கே இருந்து பல்லக்கலை எழுந்துருள பன்னிட்டு மதுரை சங்ககால புலவர்களிடத்தில் வந்தார் அவர்களோட இதோ நம்மாழ்வாருடைய பாசுரம் பக்தி பாடல்கள் உயர்ந்த கதியை கொடுக்கக்கூடிய பாடல்கள் ஆனால் சட்டென்று அந்த தமிழறிஞர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை இவை காதல் பாடல்களா சாமப்பாடல்களால் யார் பாடியது என்ன கல்வி கற்றார் யாரிடத்தில் கற்றார் பல கல்விகள் கேட்கப்பட்டன அப்போது சரி ஒரே வழி மதுரையில் சங்கப்பலகை உண்டு சங்கப்பலகை ஏற்க நடிச்சுனால் அந்த செய்யுள் உயர்ந்ததுன்னு அர்த்தம் அந்த காலத்திலேயே சங்க போலவர்கள் எல்லாம் ஒரு கவிதை நல்ல கவிதையா அப்படின்னு பரீட்சை பண்ணணும்னால் சங்கப்பலகையில வைப்பார்கள் அதை ஏத்துக்கணும் இல்ல தள்ளி விட்டு போச்சு அந்த சங்கப்பலகையில் உம்முடைய பாசனங்களை வைக்கலாம் என்றுலவர்கள் கூட இவர் ஒண்ணூவார் பாடின நாலு திவ பிரபந்தங்களை வைக்கல திருவிருத்தன் திருவாசிரியம் பெரிய திருவந்தாதி திருவாய்மொழி நாலு பெரிய பிரபந்தம் அல்ல திருவாய்மொழியே ஆயிரத்தி பாடல்கள் அத்தனை ஏத்தியவர் வைக்கவே இல்ல ஒரு பிரபந்தத்தை கூட வைக்கல நூறு பாடல்களை வைக்கல பத்து பாடல்களை வைக்கல ஒரு பாடல்ல கூட நாலு வரி பாட்டு எட்டு வரி பாட்டு எல்லாம் ரெண்டே வரிதான் கண்ணன் கடலினை நண்ணும் மனமுடையீர் எண்ணன் திருநாமம் கெண்ணன் நாராயணமே இன்னும் பத்தாம்பத்துல நம்மாழ்வார் பாடிருக்கார் எழுதினார் அதை தூக்கி சங்க பலகையில ஒரு பக்கம் வச்சிருக்கார் மற்ற சங்க புலவர்கள் புலவர்கள் இந்த ஓலச்சி விடைய தூக்கி ஏந்தி கொடுத்தது ஓ ஆழ்வார் பாசரம் இவ்வளவு பெருமை வாய்ந்ததா என நம்மாழ்வாருடைய புகழ் பரவ ஆரம்பித்தது அப்பவர்கள் எல்லாம் ஒன்று கூடி சொன்னார்கள் சேமம் செய்ய திருப்பார் கடலோ நாமம் பங்குஷமோ நாராயணமோ இவருக்கு நம்மாழ்வார்னு பேரா நாராயணன்னு வாசஸ்தானம் திருப்பார் கடலிலே வாழ்பவரா அல்லது சீவை குண்டத்தில் இருக்கிறவரா அல்லது ஆழ்வார் திருநகலில் இருக்கிறவரா இவருக்கு ரெண்டு தோள்களா நாலு தோள்களா இவருக்கு துளசி மாலையா வகுள மாலையா இவர் நம்மாழ்வாரையவா கடவுளேவா பகவானே தானா என்ன ஆச்சரியப்பட்டு சங்கப்புலவர்கள் பேசினார்கள் அன்று தொடங்கி இன்று ஈராக திருவாழ்மொழியினுடைய கீர்த்தி அதனுடைய புகழ் விக்கட்டும் பரவி இருக்கிறது அல்லவா அதை மதுரவி ஆழ்வார் பரப்பினார் இன்று நம்மாழ்வார் அப்ப புகழ் ஒருத்தனுக்குடம்பாளர்களாக இருக்க வேண்டும் புண்ணிய கர்மங்களை செய்திருக்க வேண்டும் தனக்கென்று வாழாமல் பிறர்க்கென்று வாழ்ந்திருந்தால் அப்போதுதான் புகழ் கிடைக்கிறது நூத்தி இருபத்தி மூணுல பார்த்தோம் நூத்தி இருபத்தி நாலு சர்வதனி நரக இதோட முடிச்சுட்ற யார் ஒருத்தன் சர்வதனி அனைத்து செல்வத்தையும் பெற்றிருக்கும் மனிதன் இல்லாத செல்வமே இல்ல எல்லாமே இருக்குமா கப்பலுக்கு முதலாளியா இருந்தால் ஏரோபிளை இருக்காது ஏரோபிளைனு முதலாளியா இருந்தால் பஸ் இருக்காது பஸ் முதலாளியா இருந்தால் கார்க்கு முதலாளியா இருந்தால் கட்ட வண்டி எல்லாம் ஒருத்தர் இடத்துல இருக்குமோ பங்களா இருந்ததுன்னா பிளாட் இருக்காது இருந்தால் குடிசை இருக்காது குடிசியும் இருக்கணும் பங்களாவும் இருக்கணும் ஏரோபிளைன் இருக்கணும் மாட்டு வண்டியும் இருக்கணும் பதினாயிரமும் இருக்கணும் பத்து கோட்டையும் இருக்கணும் எல்லாம் இருக்கணும் படைத்தவன் உடனான கேள்வி சொல்றே யசிய சுகதுக்கே தசைவற்ற உபே தவை சர்வதனிய நராக இது முதல் ஸ்லோகம் நூறு ஸ்லோகம் இருக்கு அடுத்து சொல்றேன் அவன் அனைத்து செல்வத்தையும் உடையவன் என்று கொண்டாடப்படுகிறான் ஒருத்தனுக்கு பத்துபுத்தில நூறு கோடி ரூபாய் இருக்கு அனைத்து தனத்தையும் உள்ளவர் அல்ல அவர் மொத்த செல்வத்தையும் பெற்றவர் அல்ல இந்த பத்து கோடிக்காரர் முதல்ல இதை காப்பாற்றுறது எப்படி கவலைப்பட ஆரம்பிச்சிருவார் பத்து கோடி தங்கிட்டு இருக்குற கவலை இருந்தா அப்ப அனைத்தையும் பெற்றவரா இரண்டாம் பக்கம் இந்த பத்து கோடி போருங்கிற என்ன போறதா நூறு கோடி எப்படி அணைக்க போகிறார் அப்ப இந்த பக்கம் பார்த்தா காப்பாற்றுறது எப்படிங்கிற கவலை கவலைப்படுறவர் எப்படி எல்லா சொத்து இருக்கிறவரா இருக்கணும் சொத்து இல்லையேன்னு கவலைப்படுறேன்னு சொல்லலாம் பத்து கோடி இருக்கு பத்து கோடி இருக்கேன்னு கவலைப்படுறேன்னு சொன்னார் அப்ப இந்த பத்து கோடி இருக்கு இதனால ஒண்ணுமே பிரயோஜனம் இல்ல இப்போ முன்னாடியும் கவலைப்பட்டு இப்போதும் கவலைப்படுகிறார் அது வேற மாதிரி கவலை இது வேற மாதிரி கவலை ஆகையாலே இந்த பத்து கோடியை சம்பாதிக்கிறதுக்கு பட்ட கவலை சம்பாதிச்சபுறம் காப்பாத்துறதுக்கு படுற கவலை இது போராதே இன்னும் சம்பாதிக்கணுமேங்கறதுக்கு படுற கவலை இப்படி இருக்கிறவர் எப்படி அனைத்து செல்வத்தையும் பெற்றவராக இருப்பார் அப்ப வெறும் செல்வம் இருந்துட்டார் அது நூறு கோடி ஆயிரம் கோடி அறுபதுனாயிரம் கோடி எதுவனா இருக்கட்டும் எத்தனை இருந்தாலும் அது எல்லாம் உடையவனாகலை அப்ப எது எல்லாம் உடையவனா இருக்கு யார் அப்படி கொண்டாடப்படுறார்னா சொல்லியே பிரியா பிரியே விருப்பு வெறுப்புகளை அவன் சமமாக நினைக்கிறானோ இது விருப்பு அது வெறுப்பு என்கிற வேறுபாடு இல்லாமல் அனைத்திலும் விருப்பமோ அனைத்திலும் வெறுப்போ விலகி உதாசீனாக இருந்தால் அவன் தான் உயர்ந்தவன் என்று கொண்டாடப்படுகிறான் அப்ப அனைத்து செல்வம் இருக்குன்னா விருப்போ வெறுப்போ ஏதோ பத்து கோடி ரூபாய் கார இருக்காங்க பத்து ரூபாய்தான் இருக்கு ஒண்ணுமே இல்லை அவரை பார்க்கிறேன் பார்த்த உடனே உங்கள்ட்ட என்ன இருக்கு அப்படின்னு ஒரு கோபமா கேட்டாரோ இல்லையோ முதல்ல இந்த கோபம் இல்ல சொத்து உனக்கு என்ன இப்ப மனா அழுத்தம் காப்பாற்றதுக்கு அழுத்தம் இவரான நிம்மதியா படுத்து தூங்கிட்டு இருக்காரு இவரு படுத்தா தூங்கி வருது புறண்டா தூக்கம் வருது இருக்கு சோர் இருக்கிறது படுக்க இரம் இருக்கிறது பிற்பாடு ஏன் கவலைப்படப்போறார் அப்ப விருப்பு விருப்புக்களை எவன் சமமாக நினைக்கிறானோ சுகதுக்கே ததை வச்ச இன்பத்தையும் துன்பத்தையும் எவன் சமமாக பாதிக்கிறானோ இது இன்பம் இது துன்பம் ஆத்மா கிடைக்க இன்பம் ஆத்மா அனுபவம் இல்லேனா துன்பம் இத தவிர உலக விஷயத்துல இன்ப துன்பங்களை சமமாக எவன் மதிக்கிறானோ அசீத அநாகத்தே உகே அசீதம் கடந்து முடிந்ததை அநாகதம் இன்னும் வராதவை நடந்து முடிஞ்சதை பத்தியும் கவலைப்பட்டு இருப்பா வராத பத்தியும் கவலைப்பட்டு இருப்பா முடிஞ்சதை பத்தி கவலைப்பட்டு பிரயோஜனம் இல்லை முடிஞ்சு போச்சு வராத பற்றி கவலைப்பட்டா ஒன்னு நடக்க போறதில்ல எனதுன்னு தெரியாது இனிமே வரப்போ தெரியாது அப்ப கவலப்பட்டு என்ன லாபம் வந்துட்டது முடிஞ்சு போச்சு அப்ப கவலைப்பட்டு பிரயோஜனமே கிடையாது ஆனா ரெண்டுத்த பட்டியும் பட்டுப்போம் சில பேருக்கு என்ன வழக்கம்னா வெயில் அடிச்சாலும் கவலைய பெய்தாலும் கவலை வண்டி டைமுக்கு வந்தாலும் கவலை வராட்டாலும் கவலை வண்டி வேகமா போனாலும் கவலை மெதுவா போனாலும் கவலை அப்படி இந்த சிலமே பிரயாணம் போச்சு புகை வண்டியில உட்காந்துருக்கும் பாருங்க உட்காந்துக்கும் காத்துக்கும் வராது வராதுன்னா போன தரம் வந்தேன் டைமுக்கு கரெக்டா இப்படி இந்த வரவே இல்லையா போன தரம் இப்ப சொல்றமே போன நல்ல வேலை இன்னைக்கு வண்டி டைமுக்கு வந்துடுன்னு சொல்லி எறிப்பாரா சொல்ல மாட்டார் ஆனா இன்னைக்கு ஒரு அரை மணி லேட்டா பாருங்க போன தரம் ஒழுங்கா வந்தது ஈரோடு போச்சே ஒழுங்கா வந்தது பாம்பேக்கு போரிச்சே ஒழுங்கா வந்தது இது எல்லாத்தையும் ஞாபகம் ஆனா ஈரோடுல போன கோவில ஞாபகப்படுத்திக்க மாட்டார் பழனியில போன கோவிலையோ ஸ்ரீரங்கத்துல போன கோவிலையோ ஞாபகப்படுத்திக்க மாட்டார் எங்க பதிரிகாசிரமத்துக்கு போன பெருமாள் ஞாபகம் இருக்க மாட்டார் பதிரிகாசிரமத்துக்கு பஸ் ஏறச்சே கால் தடுக்கல எங்க பஸ் ஏறச்சே கால் தடுத்துருக்குன்னா அப்ப இந்த சின்ன விஷயங்கள்லயே புத்தி போயிட்டு இருந்தா அப்புறம் எப்ப பெரிய விஷயத்துக்கு நாம போறோம் நாம வண்டி ஏற சமயத்துக்கு மழை வந்துடும் இது கொஞ்ச நேரம் முன்னாடி வந்துருக்க கூடாதோ கொஞ்ச நேரம் பின்னாடி வந்துருக்க கூடாதோ சரியா நான் இப்ப வண்டி ஏற போற சேதம் வரணுமா பிளாட்பாரத்துல ஒரே மழையே எப்படி போறதுன்னா இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி வந்திருந்தால் இதே ட்ரெயின் பக்கத்து பிளாட்ஃபார்ம்ல இருந்துருக்கு போறது அப்ப அங்க ஏறவாழ் அதே தான் சொல்லிட்டு இதே இன்னும் கொஞ்ச நேரம் பின்னாடி வந்தால் அப்போ அடுத்த பிளாட்ஃபார்ம்ல ஏறவாளு கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்க மாட்டோமா நாம ஏறச்சே கட்டம்னால் அப்ப புறத்தையார் கட்டப்பட்டுக்கிட்டோம் நாம் பட அவ்வளவு கூட இல்லை இப்போ எதையா இருந்தாலும் சொல்லி சொல்லி கொறப்பட்டுக்கணும் மழை வந்தாலும் புறப்பட்டுக்கணும் வெயில் அடிச்சாலும் நின்னா குறை உட்கார்ந்தா குறை மாறினா குறைன்னா இப்படி இருந்தா திருப்தி வரவே வராது இவன் செல்வந்தே இல்லை அதை தாண்டி அநாகத்தேயும் படைத்தவன் விருப்பு விருப்புகளை சமமாக நினைக்கிறவன் இன்பத் துன்பங்களை சமமாக நினைக்குபவன் சென்றவை வரப்போபவை இரண்டப்பத்தியும் கவலப்படாமல் சம புத்தியோடு இருக்கிறவன் இவன் அனைத்து செல்வத்தையும் பெற்றிருக்கிறான் அடுத்த ஸ்லோகத்தில் சொல்றார் பூத பவ்ய பவிஷேஷு நடந்தவைத்தில் நடப்பவைஷேஷு நடக்க போபவை மூன்றிலும் விருப்பம் இல்லாதவன் பூத பவ்ய பவத் பிரபு பகவானுக்கு திருநாமம் முக்காலத்தில் இருப்பவர்களுக்கும் பிரபு அப்ப முக்காலத்தில் இருக்கிறவருக்கு அவர் பிரபுன்னா நாம் முக்காலத்தை பத்தி நினைச்சு என்ன லாபம் ஆனால் அதில் ஆசையற்றவனாய் சக்தமான மனது படைத்தவன் அனைவரையும் சமமாக பார்க்கிறான் வித்யாவினே கவி ஹசினி சுனிசை பண்டிதாக சமதரிசனாக ஆத்மாக்களுக்குள் வேறுபாடு பார்க்காமல் சமமாக யார் பார்க்கிறானோ அவன் திருப்தியாக இருக்கிறான் அவனுக்கு எந்த சலனமும் இல்லை சுப்ரசன்னக தெழுவார்கொழப்பமே இல்லை கலக்கமே இல்லை இது இப்படித்தான் அவர்களை நம்ம என்ன பேசிய கலைக்கிடவே முடியாது பிரம்மத்தை பற்றி நினைத்துக் கொண்டிருக்கிறார் அனைத்துலகம் இருக்கக்கூடிய பெருமான் நமக்குள்ளும் இருக்கிறார் அதை உணர்ந்து சதா யோகி எப்பவும் தியானத்தில் இருக்கார் வேலையை பார்த்து சாப்பிட்றார் ஓடுறார் குளிக்கிறார் வேலை பார்க்கிறார் எல்லாம் ஆனா நினைவர் தனியும் அவனிடத்தில் உள்ளது ஏன் இருக்கக்கூடாது பகவானோ இனிமையிலும் இனிமே இருக்கிறார் அவர் என்ன கட்டித்தேனா பயன்பொன்னா அமரர் சென்னி பூவா பாலா இருக்கார் சக்கரையா இருக்கார் என்னென்ன இருக்குமோ கண்ணாலா இருக்கார் அமுதமா இருக்கார் தேனா இருக்கார் அவர் இருக்கிறச்சே ஏன் அவரை பத்தி நினைக்க மாட்டோம் லோக விஷயம் எத்தனை நினைச்சாலும் கட்டக்கிறதுன்னு அவரை பற்றி என்ன நினைச்சாலும் இருக்க வேண்டும் யோகி அப்படி யார் இருக்கிறானோ நரக நர யவனுத்தன் பிரம்மத்தையே தனக்கு செல்வமாக கொண்டானோ அவன் அனைத்து செல்வத்தையும் அடைந்தவனாகதான் என்று தர்மபுத்திரன் யக்ஷன் கேட்ட கல்விக்கு பதில் சொல்ல வியந்து போய் திரும்பினான் யக்ஷன் தர்மபுத்திர இத போல தர்மத்தை யாரிடத்தில் நான் இதுவரை கேட்டதில்லை இப்போது உனக்கு உண்மையாக பேச போகிறேன் என்ன வரம் வேணுமோ கேள் உன் தம்பிகள் உயிர் வேணுமா தம்பிகள் திரும்ப வேணுமா நீ வேணுமா எந்த தம்பி வேணும் திரும்ப அரணிக்கட்டை வேணுமா உனக்கு தர்மத்தில் இன்னும் சிந்தனை வளர வேண்டுமா உனக்கு இப்போதே ராஜ்யம் திரும்ப கிடைக்க வேண்டுமா பதிமூன்று ஆண்டுகள் வனவாசமா ஏதும் வேண்டாமா எது வேணும்னு கேள் என்று கேட்ட உடனே தர்மபுத்திரன் பதில் சொல்ல போறான் உன்னை நடத்தி காட்ட அப்ப தெரியும் தர்மம் என்னனு நாள் பார்த்ததுல தர்மத்தை புரிஞ்சுக்க முடியாது அவன் கடைசியில தர்மத்தின் இந்த யக்ஷபிரஷ்னம் ஆடியோ ப்ராட்காஸ்டை உங்களுக்காக வழங்குபவர் ஸ்ரீ வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோ ப்ராட்காஸ்டை தினமும் உங்கள் மொபைலில் பெற முதலில் நைன்